நற்றினை நேயர்களே வணக்கம் நாள் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றிணையின் பொது அறிவுக்குவியலுக்காக சென்னையிலிருந்து மணிக்கொடி பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் 1. தேசிய பொருளாதார படி மொபிலிட்டி அண்ட் கன்சஷன் இன் அர்பன் இந்தியா என்ற தலைப்பில் ஆராய்ந்ததில் இந்தியாவின் மிக நெருக்கமாக கருதப்படும் நகரம் பெங்களூரு ஆகும் இரண்டு சட்டசபை தேர்தலில் வாக்களிக்க பெண்கள் வாக்காளர்களை ஊக்குவிக்க சத்தீஸ்கர் மாநிலத்தில் சங்வாரி வாக்குச்சாவடிகளை தேர்தல் ஆணையம் அமைத்துள்ளது இந்தியாவிற்கும் சிங்கப்பூர் நாட்டிற்கும் இடையில் சிம்ஃபெக்ஸ் இருபத்தைந்தாவது கடல்சார் இருதரப்பு பயிற்சி நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்தமான் கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் தொடங்கியது நான்கு நவம்பர் ஏழு முதல் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை ஐந்தாவது உலக இனிய மாநாடு நடைபெற்ற இடம் உஜன் சீனா ஆகும் 5. பவல பாறைகளுக்கு நச்சுத்தன்மை உண்டாக்கக்கூடிய சன்ஸ்கிரீனை தடை செய்யும் உலகின் முதல் நாடு பலாவு ஆகும் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஆராய்ச்சி நிறுவனமான கனளி சரிக்கையின்படி ஸ்மார்ட் சந்தையில் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி சீனாவுக்கு அடுத்த இடத்தில் உள்ள நாடு எது இரண்டு பிரான்சின் மிக உயர்ந்த குடிமகன் கௌரவ விருதான நைட் ஆப் த லெஜியன் ஆஃப் ஆனர் யாருக்கு வழங்கப்பட்டது மூன்று திரிபுரா உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் 4. மடகாஸ்கர் குடியரசுக்கு இந்தியாவின் அடுத்த தூதுவராக நியமிக்கப்பட்டவர் யார் 5. அமெரிக்க கிரிக்கெட் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய கிரிக்கெட் வீரர் யார் நன்றி மீண்டும் சந்திப்போம்